في البلاد وثمود الذين جابوا الصخر وفرعون دل أوتاد الذين تغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك صوت عذاب وقال رسول الله صلى الله عليه وسلم عن الله سبحانه وتعالى يقول الله سبحانه وتعالى في الحديث القدسي لو أن عبيدي أطاعوني لسقيتهم المطر بالليل وأطلعت عليهم الشمس بالنهار ولم أسمعهم صوت الرعد أو كما قال عليه الصلاة والسلام شنگي قولي يا ذنة القولي ميلانا في ريار كلي كان وانگلية شهودر كلي انبيل قولي يا سائمار كلي شهودر كلي الله سبحانه وتعالى அவன் பல எண்ணற்ற படைப்புகளை படைத்திருக்கின்றான் கோடிக்கணக்கான படைப்புகள் தரையிலே பல நூறு படைப்புகள் கடலிலே பல நூறு படைப்புகள் இந்த அனைத்து படைப்புகளும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹூ அவனை ஞாபகம் செய்து கொண்டே இருக்கின்றன அவனுடைய புகழை அவனுடைய துதியை பாடிக்கொண்டே இருக்கின்றன உலகத்துல அல்லாகவே மறந்திருக்க கூடியவர்கள் அவனுடைய கட்டளைகளை விட்டுவிட்டு நடக்கக்கூடியவர்கள் அவனுடைய சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் என்றால் மனிதர்களும் ஜின்களும் தவிர மனிதர்கள் ஜிண்களை தவிர்த்து உலகத்தில் வேற ஒரு வஸ்துவும் எந்த ஒரு படைப்பும் அந்த ரப்பை மறப்பதில்லை அவனுக்கு மாற்றமாக நடப்பதில்லை மற்ற அனைத்து படைப்புகளும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுவை ஞாபகம் செய்து கொண்டே இருக்கிறது நாங்க மாத்திரம் அல்லாஹுவன் நினைக்கல்ல நாங்க மா அல்லாஹ்கு சஜிதா செய்ய உலகத்தில் உள்ள எல்லா பக்தர்களும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மலைகள் மரங்கள் இவைகள் அனைத்தும் சரிதான் செய்து கொண்டிருக்கிறது கொலாந்திரத்தில் அல்லா கேட்க அவர்களை பார்த்து அதன் தர அந்நல்லாக والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس محمد صلى الله عليه وسلم نيجا پار کل ليا وانتلو اللويهل، فوميلو اللويهل، شوريا شندرن، شترنجل، ترمپرن مليهل، مرنجل اذي همان ان درهنجل، اللهو سجدا سيوا دين نيجا پار کل ليا اندى كيرکه انرا سورة رحمان الل النجم والشجر يستدان நட்சத்திரமும் அல்லாகவே சரிதா செய்கின்றது மரங்களும் அல்லாகவே சஜிதா செய்வதாக குறைப்படுகின்றான் அல்லஹிற்கு மாறி செய்யக்கூடியவர்கள் என்றால் மனிதர்கள் அவனுடைய கட்டளைகளுக்கு சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் என்றால் மனிதர்கள் அவனை மறந்து வாழக்கூடியவர்கள் என்றால் மனிதர்கள் மலக்குமார்களை நடித்துக் கொள்ளலாம் இரவு பகலா அல்லாஹுவை சஜிதா செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாகுவ நினைத்து கொண்டே இருக்கின்றார்கள் அவனுடைய தஸ்தேகள் அவனுடைய புகழில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார்கள் கூறுகின்றான் அந்த வானவர்கள் இரவும் பகலும் இடைவிடாது தொடர்ந்து அல்லாஹுவ தத்யேக செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவனுடைய சிக்கிரன் ஈடுபட்டு கொண்டே இருக்குகின்றார்கள் அல்லாகுவே கூடியவர்கள் தான் நாங்க கட்டளை விட்டுவிட்டு நடக்கூடியவர்கள் என்றால் மனிதர்கள் அவனுடைய தத்ததித்தங்களுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் என்றால் மனிதர்கள் என்றாலும் அல்லாஹு இந்த மனிதர்கள் மீது அன்பு கொண்டிருப்பதை மாதிரி இரக்கம் கொண்டிருப்பதை மாதிரி உலகத்தில வேறு யாருடனும் அந்த அளவுக்கு அன்பு கொண்டதோ இரக்கம் கண்டதோ இல்ல ஆரம்பத்திலிருந்து இந்த மனிதனுக்கு அழகான உருவம் கொடுப்பதிலிருந்து தோற்றத்தை கொடுப்பதிலிருந்து அவன் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் என்னென்ன இருக்கின்றனவோ அவர் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றான் ஹபீச குடிசையில கூடுகின்றான் உன்னுடைய விடயத்தில் நான் கட்டம் கட்டமாக பல ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருந்தேன் நீங்க தன்னுடைய வயிற்றுல சிசுவாக இருந்தீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்தது யாருக்கலாண்ட ஜனீனன் தீபத்தினை உண்மிக்க வயிற்றுல சின்னுவா சரி அந்த வேலையில உங்களுக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்தது யாரு உங்களுடைய தாயால் முடிந்ததா அல்லது உங்களுடைய தந்தையால் முடிந்ததா அல்லது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களால் சேர்ந்தாலும் உங்களுக்கு உணவை தண்ட முடிந்ததா என்று அல்லாஹூஸ் பானகுவத்தால கேட்கின்றான் இப்பொழுது நீங்க தாயினுடைய வயசுலிருந்து உலகத்திற்கு வே நீட வாருங்க வந்தவுடன் முதலாவது உங்களை குணவுக்குள் ஏற்பாட்டை செய்தது யாரு அல்லா கூறு சென்றான் அதற்குள்ள தா கை உன்னுடைய உணவுக்காக வேண்டி தாயினுடைய உடம்புல இரண்டு மில்லியன் நரம்புகளை நான் உற்பத்தி செய்தேன் இரண்டு நரம்புகளை நான் உற்பத்தி செய்தேன் அந்த இரண்டு நரம்புகளிலிருந்து உனக்கு கலப்பற்ற பால் கிடைத்துக் கொண்டே இருக்கும் அந்த பாலும் குளிர் காலமாக இருந்தால் அந்த பால் சூடானதாக இருக்கும் காலம் அந்த பால் குளிர்ச்சியானதாக இருக்கும் அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த பால் சிப்னஸாக இருக்கும் அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பால் சிஸ்டாக இருக்கும் பகல் இயக்கத்திலோ அலாதா ல்லாமல் என்டைய வல்லமை குதிர சக்தி இல்லாமல் உலகத்தில் உள்ள மனிதர்களால் வைத்தியர்களால் இதை செய்ய முடியுமா என்று அல்லாஹு அத்தாட கேட்கின்றான் இப்போது பெரிய ஏற்பாட்டை செய்தும் அல்லாஹ் கூறுகின்றான் அழுக்கும் குறைவாக இருக்கிறது உங்களின் மூலமாக அதை நிறைவு செய்யணும் என்று நான் படைக்கல எனக்கு தனிமையில கஷ்டமாக இருக்குது என்னுடைய வெறுப்பை போரை போக்கிக் கொள்ளணும் என்று உங்களை நான் படிக்கவும் இல்லை என்னால தனியா ஒரு வேற சாதிக்க முடியாது உங்களுடைய உதவியை கொண்டுதான் அதே சாதிக்கணும் என்றும் நான் உங்களை படைக்கல்ல வைண்மா கலத்துக்கும் நான் உங்களை படைச்சது நீங்க அதிகமாக என்ன வணங்கணும் நீங்க அதிகமாக என்ன ஞாபகம் செய்யணும் காலையிலும் மாலையிலும் நீங்க என்ன நினைத்து கொண்டே இருக்கணும் என்று தான் நான் உங்களை படைத்தேன் அதனால் அல்ல ஆதம் ஒத்துழுபடி சஜித்தினி ஆதமுடைய மகனே நீங்க என்னை தேடுங்க ஆதமுடைய மகனே நீ என்னை தேடு பயன் பல தனி ஒஜத்தனி நீங்க உலகத்துல எந்த இடத்துல என்ன தேடினாலும் பெற்றுக் என்னை நீங்க பெற்று உலகத்தில் உள்ள அனைத்தையும் பெற்றவனைய போன்ற ஆகிவிடுவீங்க பாத்தக்க கொள்ளுசை ஆனா நீங்க என்னை பெற்றுக் கொள்ளல்ல என்னுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கல்ல முழு உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி பாத்தக கொல்லுசை நீங்க அனைத்தையும் இழந்தவனை போன்று தான் ஆப்படுவீங்க நானும் உன்னை நினைத்துக் கொண்டே இருப்பேன் நீ என்ன மறந்த காலம் நான் உன்னை மறக்க மாட்டேன் நினைவு குறைந்து கொண்டே இருப்பேன் எவன் ஆதம் நீ ஆலே கரீர சொன்ன எனக்காகவேண்டி உன் மீது ஒரு பாரிய பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது ஆனால் உன்னுடைய சேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பு அது என்னுடையது நீங்க என்னுடைய பருத விட்டுறீங்க என்னுடைய கட்டளைகளை விட்டு என்னுடைய சட்டத்தின் மாற்றமாக நடந்தீங்க என்றாலும் நான் உங்களுக்கு தரக்கூடிய உணவுல எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டேன் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளில் எந்த குறைவையும் செய்ய மாட்டேன் உலகத்துல பாருங்க இந்த ஒரு ஆள் என்ன செய்யறாரு அடுத்தவருக்கு உபகாரம் செஞ்சு கொண்டே இருக்கிறாரு ஒரு மூணு வருடம் நாலு வருடம் ஐந்து வருடம் பத்து வருடம் உபகாரம் செய்யறாரு அந்த உபகாரம் செய்யப்பட்ட மனிதர் ஏதாவது ஒரு ஆத்திரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பின்னால் நாங்கள் உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன் இதுக்கு பின்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் மனிதன் ஆத்திரத்தில் அவசரத்தில் ஏதாவது முடிவை எடுத்து ஆனால் அல்லாஹ் கூடுகின்றான் நீ என்னுடைய கருத்தை விட்டு விட்டாலும் சரி என்னுடைய கட்டளைகளை விட்டு விட்டாலும் சரி என்னுடைய உத்தரவுகளுக்கு மாற்றமாக நடந்தாலும் சரி உனக்கு தரக்கூடிய உணவுகளான எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டேன் உனக்கு செய்யக்கூடிய உதவிகள் எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டேன் அல்லாஹ் வாரா அந்த அளவுக்கு மனிதர்கள் இரக்கம் இரக்கமுள்ளவன் கருணையுள்ளவன் வேளாண் பெரியார்களே கணவன்களே தேவையான ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் நூற்றுக்கும் அதிகமான சொப்புகள் சுமார் நான்கு வேதங்கள் அவ்வப்போது இறக்கி வைத்து தன்னுடைய அடியார்களை கல்லா விளங்க வைத்துக் இருந்தான் உலகத்துல நீங்க நிரந்தரமா உங்களுடைய உண்மையான ஒரு வாழ்க்கை ஆசிராவுடைய வாழ்க்கை இந்துலகத்துடைய வாழ்க்கை அது போலியானது இந்து உலகத்துடைய வாழ்க்கை முடிந்து விடக்கூடியது இந்துலகத்தில் உள்ள எதுவுமே நிரந்தரம் இல்ல இந்த உலகத்தில் உங்களுக்கு அதுக்கு பின்னால துன்பம் இந்த உலகத்தில உங்களுக்கு சந்தேசம் இருக்குது என்ற அதுக்கு பின்னால கவலை இந்த உலகத்துல உங்களுக்கு வாலிபம் இருக்குது என்ற அதுக்கு பின்னால வயோதிபம் இந்த உலகத்துல நீங்க சுகம் என்றா அதுக்கு பின்னால நோய் இந்த உலகத்துல நீங்க அயாத்தோடு இருக்கிறீங்க அதற்கு பின்னால மவுத்து இந்த உலகத்திலுள்ள எதுவுமே நிரந்தரம் இல்ல ஒரு நிரந்தரமான வாழ்க்கை அந்த அது ஆசிராவுடைய வாழ்க்கை வருர்க்காதிகளை வரவேற்பிகளை பார்த்து சில கவிகளை பாடுவாங்க இன்னலக்கும் அந்த செ பல அபதா ஓ இன்னலக்கும் அந்த சொப்போ பல அபதா ஓ இன்னலக்கும் அந்த நாமோ பல அபதா ஓ இன்னக்கும் அந்த ஹய் பல அபதா சொல்லாங்க நீங்க நிரந்தர இன்பத்துடன் இருங்க இதற்கு பின்னால் உங்களுக்கு துன்பம் என்பது இல்லவே இல்ல நீங்க நிரந்தர வாழ்பர்களாக இருங்கள் இதற்கு உங்களுக்கு வயோதிபம் என்பது இல்லவே இல்ல ஆண்களுக்கும் வயோதிபம் இல்ல பெண்களுக்கும் இல்ல நீங்க நிரந்தர சுகத்துடன் இருங்க இதற்கு உங்களுக்கு நோய் என்பது இல்லவே இல்ல நிரந்தர ஹயாத்துடன் இருங்கள் இதற்கு பின்னால் என்பது இல்லவே இல்ல முஸ்லிம்களுக்கு மௌச்ச இல்ல காப்புறிகளுக்கு மௌச்சில்ல நல்லவர்களுக்கு மௌச்சில்ல கெட்டவர்களுக்கு மௌச்சில்ல அந்த நிரந்தரமான வாழ்க்கையில ஒரு அடியானும் அதை காப்பி கொடுப்பதற்கு தான் அல்லாஹூ சுபானம் வட்டாளா நதிமார்கள ரசூல்மார்கள சொல வேதங்களை இறக்கி வைச்சும் அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தான் ஆனால் இந்த காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நதிமார்களை ஏற்றுக் கொள்ளல அவனுடைய ஏற்றுக் கொள்ளல அவர்கள் கூறிய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளல்ல அவர்கள் சொன்ன பொத்திமணிகளை ஏற்றுக்கொள்ளல மாற்றமா அவர்களுடைய மனம் போன போக்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களை அல்ல ஆரம்பத்திலேயே அளித்ததில்லை அவர்களை அல்ல ஆரம்பத்திலேயே தண்டி தோ கண்டிப்பதோ இல்ல அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுத்தான் பல வாய்ப்புகளை கொடுத்தான் பல நியமசையும் அனுபவித்து மாறி செய்த கடைசியா தான் அவர்களை அல்லாஹ் அளித்திருக்கின்றான் உலகத்தை நாங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு கூட்டத்தாரை எடுத்துக் கொள்ளலாம் ஆதி வருஷத்தை பெரிய பலசாலிகளாக இருந்தீங்க இருந்தாங்க சபாவாசிகள் எடுத்துக்கொண்ட அவர்களுக்கு அல்லா விவசாயத்துல மிகப்பெரிய பறக்க செய்திருந்தான் ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு விதமான அந்த அனைத்து அருக்கு அவர்கள் அனுபவித்து அந்த ரப்பை மாறி செய்த வேலையில தான் அவர்களை அல்லாஹ் பிடித்திருக்கின்றான் ஆகவருக்கு தவிர்த்து கொழாண்ட கூறுகின்றான் அலந்து கவி அல்லோஹா பில்பில ஆண்டு வருஷத்தை உங்களை என்ன செய்தான் என்று நீங்க பார்க்கலையா பெரிய பெரிய தூண் குடையவர்கள் அல்லத்தீ லம்யோ குலக் மிஸ்லோஹா பில்பில அவர்களை போன்று ஒரு சமூகம் ஒரு கூட்டம் இதுவரைக்கும் உலகத்துல படைக்கப்படல கிட்டத்தட்ட பனிரெண்டு முளம் உயரம் உள்ளவர்கள் படினு பனி பதினு தடி உயரம் கொண்டவர்கள் இருநூறு முன்னூறு வருடம் வரைக்கும் அவர்கள் இருப்பாங்க வருடம் வரைக்கும் அவர்கள் வாழுவாங்க அந்த 500 வருஷம் வரைக்கும் அவர்களுடைய பள்ளிகள் விழாது அந்த ஐநூறு வருஷம் வரைக்கும் அவர்களுடைய மொழிகள் நிறைத்து விடாது அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான் அவர்களுக்கு அல்லா ஞாபகத்தை கொடுத்திருந்தான் இந்த உம்மத்தில் உள்ள ஐநூறு பேர்களால் சேர்ந்து துருக்க முடியாத ஒரு பாராங்கல்ல ஆடு வருஷத்தில் உள்ள ஒரு மனிதன் சர்வசாதாரண மாத்தோக்கு அவருடைய ஒரு காலை கொஞ்ச பூமியில அடித்து வைத்து அந்த கால் பூமிக்குள்ள போய்விடும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்ல சக்தியை கொடுத்திருந்தான் அதனால தான் ஆடு செய்வாங்க அவர்கள் பெருமை அடிப்பாங்க புறம்பான விதத்தில் பெருமை அடித்து கேட்பாங்க மண் அசத்து எங்களோட பயசாளிகள் யார் ாங்க எங்கள சக்தி வந்தவர்கள் யார் இருக்கிறாங்க என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அல்ல பலத்தையும் சக்தியையும் கொடுத்திருந்தான் அவர்களை அனுப்பி அந்த மக்களுக்கு நேரான வழியா காட்டிக் கொண்டு இருந்தான் அவர்களை ஏற்றுக்கொள்ளல ஹதரத் ஏற்றுக்கொள்ளல்ல மாற்றமாக ஹதரத் ஹூதை ஏற்றினாங்க நீங்க வார்த்தைய பாருங்களை பார்க்குகின்றோம் நீங்க மடையனாக இருக்கிறீங்க நீங்க மிகப்பெரிய பொய்யனாக இருக்கிறீங்க அதில் அவர்கள் அல்லாஹுடைய புறத்திலிருந்து கொண்டு வந்த செய்தியை அந்த மக்கள் ஏற்றுக் கொள்ளல பல வருஷம் அந்த மக்களுக்கு அவர்கள் விளங்க வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் உண்மையை போதித்துக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆடு வர்க்கம் அவர்களுடைய பிடிவாதத்துல அவர்கள் திருந்த பலத்துடைய பெருமையில் இருக்குகின்றார்கள் கடைசி அல்லாஹோ அவர்களை அளிக்குகின்றான் சூரா அல் ஹாக்காவுல குறிப்பிடுகின்றான் فأوكلكم بريح صرطر عاتيه سخرها عليهم تبعيال وثمانيه ايام حصوما فطر القوم فيها قرعا كأنهم اعجاز نخل خاويا عند عثمان பயங்கரமான புயல் காற்றை கொண்டு ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் தொடர்ந்து அந்த காற்றை அல்லாஹ் வீசா சேதான் இந்த அளவுக்கு என்ன சொன்னா அடியோடு வெட்டி வீழ்த்தப்பட்ட பெரும் பெரும் ஈஸ்ட்ட மரங்களை போன்று அவர்களுடைய சடலங்கள் பூமியிலே வீழ்ந்து கிடப்பதை நீங்கள் பார்க்கல என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த அனைத்து ஆடு அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக முடிவு அவர்களை அழைத்து விட்டான் மேலான பிரியார்களே கனவான்கலே சகோர்களே அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஆதிவாசிகள் அல்லா உடனடியா அழிக்கல்ல ஆதிவாசிகள் அல்லாஹு ஆரம்பத்தில் அழிக்கல்ல அவர்களுக்கு பலவிதமான நியமசிகளை கொடுத்தான் அவர்களுக்கு பலவிதமான அருட்குடைகளை கொடுத்தான் நேரான வலியக்காத்த நபியையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அந்த அனைத்திற்கும் அவர்கள் மாறு செய்த வேலையில கடைசியில அவர்களை அல்லாஹ் கண்டித்தான் அதற்கு பின்னால் வாங்க, சபாவாசிகள் என்று சொல்லி யமல் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அவர்களுக்கு விவசாயத்துல பறக்க செய்திருந்தான் அந்த சபாவாசிகளுக்கு விவசாயத்துல பறக்க செய்த மாதிரி உலகத்துல வேறு யாருக்கும் பறக்க செய்யவில்லை என்றால் அது மிக ஒரு சூறாவை அவர்களை அருட்குடைகளை எல்லாம் ஞாபகப்படுத்துகின்றான் அந்த சபாசிகளுடைய வீடுகள் இருந்த பகுதியில உங்களுக்கு பெரிய ஒரு அட்டாச்சு அவர்கள் பாதியில நடந்து சென்றால் வலது பக்கமும் இடது பக்கமும் இரண்டு அழகான தோற்றங்களை அல்லா ஏற்படுத்தி கொடுத்திருந்தான் அல்லாஹ் என்ன சொன்னார் அவங்க நல்லா சாப்பிடுங்க ஆனா குரோலோ நீங்க நந்தியும் செலுத்துங்க உங்களுடைய அதற்கு நீங்க நன்றியும் செலுத்துங்க அவர்களுக்கு உத்தரவிட்டான் அவர்களுடைய ஊர்களுக்கு மத்தியில் பல கிட்ட கிட்ட கிராமங்களை நாம் ஏற்படுத்தி கொடுத்தேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஒவ்வொரு மயிலுடைய தொலை ஒவ்வொரு கிராமம் பாதையா நடந்து போவாங்க வலது பக்கமும் அழகான தோட்டம் இடது பக்கமும் அழகான தோட்டம் அழகான ஊற்று ஒரு கிலோமீட்டர் நடந்தா அடுத்த ஒரு கிலோமீட்டருக்கு பின்னால இன்னும் ஊர் அந்த ஊருடைய இரண்டு பாகத்திலேயும் தேவையான அனைத்தையும் ஏற்படுத்தியிருந்தான் உணவை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய தேவை நீரை சுமந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை தெரியும் அரப பாலைவனம் பாலைவனம் அந்த மனிதன் கூட இருக்க மாட்டான் ஒரு இடத்துல தண்ணீர் குடிக்கிறதுக்கும் நீர் இல்லை சாப்பிடுவதற்கும் ஒன்றும் இல்லை அப்படி இருந்த அந்த வேலைகள் அல்லா ஒவ்வொரு இரண்டு மூணு கிலோமீட்டர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பழ கிராமம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிராமங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் என்ற கித்தான வசதி அல்ல ஒரு பெண்மணி உள்ளுக்கு போற அவர் தன்னுடைய தலையில ஒரு கூடைய கற்றுக்கொண்டு தான் உள்ளுக்கு போறா கொஞ்ச நேரம் அந்த தோட்டத்துக்குள்ள நடந்துட்டு வெளியில வந்தா அந்த அவருடைய தலையிலுள்ள கூடை அப்படி பழங்களால நிறைஞ்சிருக்கும் அப்ப இதை வச்சு பார்த்து கொள்ளுங்க எந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லா பழங்கள்ல பறக்க செய்திருந்தான் அவங்க எந்த பகுதியில வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த முழு பகுதியில அவர்கள் பாம்பை பார்க்க முடியாது நுழைந்தை பார்க்க முடியாது பேனை கொசுவை பார்க்க முடியாது என்னைகள் எல்லாத்தாலும் மனிதர்களுக்கு சொல்ல அதனால் இந்த அனைத்து பிள்ளைகளிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹு பாதுகாப்ப கொடுத்து அந்த அளவுக்கு அவர்களுக்கு செல்வ செழிப்பை கொடுத்திருந்தார் அருண் என்று சொல்லக்கூடிய ஒரு அணைக்கத்து அந்த அணைக்கத்து மூலமாக அவர்களுக்கு நீர் வந்து கொண்டே இருந்தது சபாவாசிகளுக்கு ஆனா இப்பொழுது மறுமுனையில அவர்களுக்கு உண்மையான வழியை காட்டுவதற்கு அல்ல ஒரு நபி அல்ல இரண்டு நபி அல்ல மூன்று நபி அல்ல கிட்டத்தட்ட பதிமூணு நபிமார்களை அல்ல அனுப்பிவேத்தான் நபிமார்களையும் அவர்கள் போதனைகளை ஏற்றுக்கொள்ளல்ல அந்த நபிமார்கள் சொன்ன விடயங்களை ஏற்றுக்கொள்ளல்ல அந்த பதிமூணு நபிமார்களையும் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் இப்பொழுதல்ல புராண்ட கூறுகின்றான் பாரதோ அவர்கள் புறக்கணித்து விட்டாங்க பாரு செயலல் அறிம் அந்த அறிந்த என்று சொல்லக்கூடிய அணைக்கத்தை நாம் உடைக்க செய்து அந்த அறிவு என்று சொல்லக்கூடிய அணைக்கத்தை உடைக்க செய்து அதன் மூலமாக அவர்களுடைய விவசாய நிலங்களுக்கு நாம் தண்ணீரை அனுப்பிவிட்டோம் அதனாலி ஒளி வாசுலின் சிதிரின் கலீன் இவ்வளவு நிறைய பழங்கள் தரக்கூடிய அவர்களுடைய அனைத்து மரங்கள கசப்பும் நிறைந்த சில மரங்களையும் சில இலந்தை மரங்களை தவிர வேற எந்த மரமும் இல்லாத ஒரு பாலைவனத்தை போன்று அவர்களுடைய அனைத்து தோட்டங்களை நாம் ஆக்கிவிட்டோம் ஆனா அல்லாஹ் கூறுகின்றான் எங்களுக்கு யாரு மாறு சேராங்களோ எங்களை யாரு நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் இப்படித்தான் கூறி கொடுப்போம் என்று அல்லாஹூ கூறுகின்றான் மேதான பெரியார்களே கணவான்களே சகோதரிகளே அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஆடுவர்க்கு அல்ல பலத்தை கொடுத்திருந்தான் அந்த பலத்தை அல்லாவுக்கு அதன் மூலமாக மாறு செய்தாங்க அவர்களை அல்லாஹ் அளித்தான் தபாபா சிகளுக்கு விவசாயத்தில் அல்லா செய்திருந்தான் அதன் மூலமாக அவர்கள் அல்லாஹே நெருங்கல்ல அதன் மூலமாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கல்ல கடைசியில் அறிஞின்னு சொல்லக்கூடிய அணையை உடைக்க செய்த அவர்களை அல்லாஹ் அளித்தான் அதற்கே பின்னால வாங்க எங்கடல் அவங்க காலத்துலேஷியர்களுக்கும் அல்லா பெரிய ஒரு நியமத்தை வருஷத்துக்கு இரண்டு இரண்டு பிரயாணம் தான் செய்வாங்க குளிர் காலம் வந்தா என்ன செய்வாங்க ஷாமுக்கு போவாங்க சூடான காலம் வந்தா ஈஜிப்டுக்கும் போவாங்க வருடத்தில இரண்டு இரண்டு பிரயாணம் அந்த இரண்டு பிரயாணங்களை கொண்டு அவர்களுடைய முழு தேவைகள் பூர்த்தியாகும் இந்த தினங்க பார்க்கலாம் எங்கட வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் பூர்த்தி ஆகுது காலையில போறாரு மாலைல போறாரு நைட் ஷிப்ட் மார்னிங் ஷிப்ட் எல்லா ஷிப்டும் டுவெண்டி ஃபோர் அவர் எல்லாம் செஞ்சாலும் எங்களை தேவை பூர்த்தியாக அந்த வருஷத்துல ரெண்டு ரெண்டு சபர் ரெண்டு ரெண்டு பிரியாணம் முழு தேவைகளையும் அல்லாஹூஸ் ஹானகு ஆக்கி கொடுத்தார் அந்த குளிர்காலத்துடைய கோடை காலத்துடைய அந்த இரண்டு பிரயாணங்களை நாம் இணை காட்டி கொடுத்தோம் கொடுத்த என்ன சொன்னோம் இந்த பயத்துள்ளாவுடைய இந்த காமசுல்லாவுடைய அந்த பசியிலிருந்து உங்களுக்கு உணவு தருகின்றான் ஆரம்பத்தை நீங்க பயந்து கொண்டு இருந்தீங்க அந்த பயத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை தந்தவிட்டான் இந்த பயத்துள்ளா ஒரு நீங்க வணங்குங்க அது மாத்திரமல்ல அதற்கு பின்னால் அல்ல எவ்வளவு லேசாக்கிய கொடுத்தான்ண்டா முழு உலகத்தில் உள்ள பழங்களும் மக்காவை நோக்கி வரும் மக்காவுக்கு உள்ள வறந்த பூமி அந்த விவசாயங்களை பயிர்களை முளைவிக்க முடியாது என்ன அந்த அளவுக்கு அந்த நிலத்துடைய தண்ணீர்கள் இல்ல ஆனா முழு உலகத்தில் உள்ள பழங்கள் மக்காவுக்கு வரும் இப்பவும் மக்களுக்கு பக்கத்துல அந்த தாய்ஸ் இருக்குது அந்த தாய்ப்புல போய் பார்த்தீங்கன்னா எப்படி பழங்கள் வட வகையான பழங்கள் அந்த தாயசில இருக்கக்கூடிய காய்கறிகள் வட வகையான காய்கறி வகைகள் அந்த ஒரு சின்ன நிலத்தில மட்டுமாயோத்தான் வேற முழு அந்த ஹைஜாத் அரேபிய நாட்டுல வேற எங்கேயுமே இல்ல அங்கிருந்து வந்து கொண்டே ஆனா அல்ல கூறுகின்றான் என்ன முழு உலகத்துடைய பழங்களை நாம் இங்கே வரவழைக்கட்டோம் முழு உலகத்தில் உள்ள அனைத்து பதக்கத்துகளையும் மக்களுக்கு நான் கொண்டு வந்து தந்தோம் ஏன் அந்த கொண்டு மறுமுனையில அவர்களையும் உங்களுக்கு உதாரணத்திற்கு முசுமா என்ன குஹாரி மகான் ஒரு ஊரக உதாரணமாக சொல்லட்டுமா ரொம்ப அச்சமச்ச ரொம்ப அமைதியான ஊரு மகான் முழு உலகத்தில் உள்ள உணவுகள் அந்த ஊரை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஹரம் ஷரீஃபுக்கு போயிட்டாரு இப்போ கிளமையும் தெரியாது என்ன கிழமைக்குள்ள எந்த அச்சமும் இப்ப தமிழ் காலத்துலதான் சின்ன சின்ன இன் திறன் நடந்து இடையில பொலிஸ்காரை செக் பண்ணும் போது கொஞ்சம் பயம் வருது அந்த செக்கிங் இல்லாச்சும் அந்த சிந்தனை கூட இல்ல கால ஆம் இனத்தன் முத்துமா இன்னா அமைதி போன்ற கிராமம் மிகவும்ி மூகத்தில் உள்ள காய்கறிகள் அந்த ஊரை வருது ஆனாலும் அந்த ஊர்வாசிகள் என்ன செஞ்சாங்க இவ்வளவு அல்லாவுடைய நியாமத்தை அனுபவித்து விட்டு அவங்க என்ன செஞ்சாங்க அல்லாஹுடைய நியமத்துக்கு மாறி செஞ்சாங்க او انها الله ومننج الله الله والعنفففتن النبي اتقل الله الله والعنفففتن النبي كهلفن الله ونبي سي الله اي فرد الله قوله خندران فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يسنعون நான் அவர்களுக்கு பசியுடைய ஆடையை அணிவித்தோம் பயத்துடைய ஆடையை அணிவித்தோம் கடைசியில இந்த அளவுக்கு பஞ்சம் என்று சொன்னா ஏடம் பயங்கரமான பஞ்சத்தை அவர்களுக்கு அல்ல கொடுத்தான் இறந்தவைகளே சாப்பிடுவாங்க செத்து போன சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான பஞ்சம் அதே மாதிரி பயங்கரத்தை பயத்தை அல்லாஹூ சுனகால் அவர்களுக்கு போட்டு விட்டான் மீதான பெரியார்களே தனவான்களே சகோக்களே ஆக எதை சொல்ல வாரோம் சொன்னா அல்லாஹ் ஆதத் அல்லாஹுடைய ஒரு பழக்கம் வழக்கம் இருக்குது யாரையும் எடுத்து எடுப்பிட தண்டிக்கிறதோ கண்டிக்கிறதோ வேதனை செய்யறதோ இல்ல அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து அவர்களுக்கு வழிகாட்டாத சூழ்மார்களையும் அனுப்பி அவர்களுக்கு உண்மையை சொல்ல தூழ்வர்களையும் அனுப்பி அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக வேதங்களையும் சொற்பங்களையும் இறக்கு இவைகள் அனைத்திற்கும் மாலை செய்த வேளையில இறுதியில தான் அவர்களை அல்லாஹ் அளித்திருக்கிறான் தண்டித்தோம் எந்த காலமாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய போக்கு எதிர்த்தான் அல்லாஹ் உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய நிலமைகளை பாக்குறது மனிதர்கள் வாழக்கூடிய ஊர்களை பார்க்கிறது இல்ல இவர் பேங்க் பேலன்ஸ் பார்க்கிறது கல்வியில என்னுடைய பயம் இருக்குது உள்ளது அந்த அளவு எந்தள எனக்கு யார் நடந்தாலும் சரி வழிப்பட்டு கட்டுப்பட்டு நடக்குவதில்லை இந்த வந்த அவர் அவர் கட்டப்பட்ட உறுதியாக இருந்த தண்ணியாங்க நடிந்து கொண்டு போற வேலையில் செருப்பு சட்டத்தை நான் கேட்டேன் உலகத்திலேயே பிலால் நான் சூக்கத்தில் நடந்து கொண்டு போகின்றேன் எனக்கு பின்னால நீங்க நடந்து வாடகை பெருப்பு சட்டத்தை நான் கேட்டேன் மேலான பெரியார்களே அன்றிற்குரிய கனவான் கணேஷாக உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய வெளி பார்ப்பதில்லை மனிதர்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றான் அவர்களுடைய கல்விகளை பார்க்கின்றான் நதியுடைய ஹதீஸ் இந்நல்லாக லா எந்தூர் இலா சோரிக்கும் உலகத்தில் எந்தூர் இலா குலூமிக்கும் உங்களுடைய வெளி ரெண்ட தோட்டத்தையோ செயலையோ அல்ல பார்ப்பதில்லை உங்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றான் சொல்லுவாங்க ஒரு சில சகோதரர்கள் என்ன செய்வாங்க அவர்களுடைய ஏழாமையும் அப்படி சொல்லிடுவாங்க அல்லாஹ் கல்வ பார்க்கின்றான் கல்பு சுத்தமா இருந்தால் அதனுடைய பிரதி பலன் உடல்ல விளையாடும் ஒரு பலம் பழுத்திருந்தால் வாக்கம்தான் வரும் ஒரு பலம் அழுகி இருந்தா வெளியில என்ன வாசமா வரும் வெளியில நாட்டம் வரும் ஒரு சிலர் சொல்வாங்க உண்டை சீரல்ல அமல் சீர் அல்ல ஐபாத சீரல்ல தொழூர் அல்ல புராணோதர் அல்ல ஜிகரல்ல ஆஹ் இந்த கல்வி சுத்தம் இந்த சுத்தம் அது என்ன நாங்கள் எங்களையே ஏமாற்றிக் கொள்றது ஒரு ஆளுடைய கல்பு சுத்தமாயிருந்த அதனுடைய பிரதி பலன் என்ன அவருடைய வாழ்க்கையில விழிப்படணும் அவருடைய செயல்ல விழிப்படணும் மீதான பெரியார்களே கணவான் கணேசர்களே ஆக நான் நம்முடைய கல்வ சீராக்கி அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை சீராக்கி விட்டோம் என்று சொன்னா அல்லாஹூ சுபால அவன் ஆரம்பத்துல வாழ்ந்த அவர்களை கண்ணியப்படுத்திய மாதிரி உதவி செய்த மாதிரி அவனுடைய உதவிகளை அனுப்பிய மாதிரி என்றும் அல்லாஹ் உதவி செய்வான் ஆனா இன்றைக்கே பாருங்க முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனை இவ்வளவு பெரிய கஷ்டம் எங்க பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு கேவலம் எங்க பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு ஒரு இஸ்லாமியனா பார்த்தா ஆஹ் இவன் தர இவன் தீவிரவாதி பயங்கரவாதி அந்த போக்கில போட்டு விட்டான் வாழ்ந்தாங்க அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையான இஸ்லாம் அவர்களுடைய பள்ளிக்குள்ள இஸ்லாம் அவர்களுடைய பதாரிலையும் இஸ்லாம் அவர்களுடைய மாக்கத்திலையும் இஸ்லாம் அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயும் இஸ்லாம் இஸ்லாத்தை முழுமையா பின்பற்றினாங்க அதனால் அவர்கள் தைரியமா அல்லா தேவை கேட்டாலும் அல்லா கொடுத்துருவான் வேளாண் பெரியார்களே கணவன்களே சகோக்களே ஆனா இந்த உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கைகளுக்கு ஐழுந்தா செஞ்சா எங்கட கொடுக்கல்வாங்க சரியில்லை எங்கட கொடுக்கல்வாங்க ஓரளவு சுத்தமா இருந்தா எங்கட பழக்க சரியில்லை எங்கட பழக்க வழக்கங்கள் ஓரளவு சரியா இருந்தா எங்கட குடும்ப வாழ்க்கை சரியில்லை எங்கட குழந்தை வளர்ப்புகள் சரியில்லை எங்கட நல்லது கெட்ட விசேஷ வைபவங்கள் சரியில்லை அதுல நாங்க உண்மையான சிராத்த பின்பற்றல நாங்க எங்களை சீராக்காததுனால நாங்க எங்களை திருத்தாததுனால உலகத்துடைய நிலைமைகளை எல்லாம் மாற்றப் இன்றைக்கு முழு உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் என்ன சொறஞ்சு பாருங்க ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு வகையான கஷ்டம் ஒரு நாட்டுல தண்ணி இல்லாம கஷ்டம் ஒரு நாட்டுல தண்ணி கூடி கஷ்டம் ஒரு நாட்டுல பட்டினியால இறக்குகின்றார்கள்டா இன்னும் ஒரு நாட்டுல வெள்ளத்தால் இறந்து கொண்டு முழு உலகத்தை அப்படியும் கண்ணுக்கு முன்னால கொண்டு கொண்டு பாருங்க ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு வகையா முஸ்லீம்கள் கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு வகையா முஸ்லீம்கள் அழிக்கப்படுறாங்க இவை அனைத்திற்குரிய காரணம் என்ன முஸ்லிம்கள் தன் உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கை இல்ல இஸ்லாமிய ஆண்கள் அந்த வாழ்க்கை இஸ்லாமிய பெண்களுக்கு அந்த இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டிய வாழ்க்கை இல்ல அதனால அல்லா இந்த செஞ்சிட்டான் இப்படி அல்லாவை யாரும் நிராகரித்து மறுத்து வாழ்ந்தார்களோ அவர்களை அளித்தது போன்று இன்று பார்க்கலாம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு வகையான முறையில முஸ்லிம்களுக்கு கேவலமும் தண்டனைகளும் வந்து கொண்டிருக்கு மேலான பெரியார்களே கனவாங்கடேஷ் ஆகோர்களே அதனால நாங்க உண்மையான முறைப்படி வாழ்ந்த சாதகமாக ஆகும் இருக்க முடியாது ஒன்று அந்த கெட்டவன் அவன் நல்லவனா மாறும் அல்லது அந்த கெட்டவன் அந்த இடத்துல இருந்து போய் அல்ல நல்லவனாக கொண்டு வருவான் நதியுடைய நீங்க எப்படி இருப்பீங்களோ அதற்கு தோதுவாத்தான் அமீர்மார்கள் வருவாங்க அதிகாரி கெட்டவனாக இருப்பான் ஆனா உலகத்தில் என்ன நடக்கிறது நாங்க எல்லாம் தலைவரை பத்தி பிரதமரை பத்தி ஜனாதிபதிய பத்தி மன்னரை பத்தி குறை சொல்லி சொல்லி காலம் கலியுது நான் என்ன பார்க்கணும் எனக்கு ஒவ்வொருவரும் அவர பார்க்கணும் என்னுடைய வாழ்க்கையில எந்த தவறு என்னுடைய மனித இடத்தில் எந்த தவறு என்னுடைய வயது வந்த மகைத்த என்ன தவறு நான் என்னை சீராக்கி விட்டேன் என்றால் முழு உலகத்துடைய நிலைமைகளை அல்லா சீராக்கி நாங்க எங்களை மாற்றாத வரைக்கும் நாங்க எங்களை சீராக்காத வரைக்கும் உலகத்துடைய நிலமைகள் அல்லாஹ் சீராக்கப் போவதில்லை அல்லாஹு கூறுகின்றான் இந்த நாம் ஒரு கோத்திரத்திற்கு நாம் ஒரு கூட்டத்திற்கு கொடுத்த அந்த நியமத்தை மாற்றவும் இது இல்ல அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்ளாத வரைக்கும் இதுவரைக்கும் அவர்கள் தங்களை மாற்ற மாட்டார்களோ அதுவரைக்கும் அங்கு அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமசளை நாங்கள் எடுப்பதில்லை நாங்கள் எங்களை மாற்றிக் கொண்டோம் உலகத்துடைய நிலைமைகளை அல்லாஹ் மாற்றிவிடுவான் அபூதாவுல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த காலத்திலிருக்க நல்ல பொருத்தமா இருக்குது ஒரு ஹதி சக்குசி நீளமான ஹதிசற்கி ஆனா இலாக இல்ல ஆன வணங்கப்படுவதற்கு என்ன தவிர வேறு யாரும் இல்ல மணிக்குள் முழு அரசர்களுக்கு நான் அரசன் மணிக்குள் முழு அரசர்களுக்கு எல்லாம் நான் சொந்தக்காரன் கொழுப்பு அனைத்து அரசர்கள் தலைவர்களுடைய உள்ளங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது சொல்லிவிட்ட அல்லா என்ன கூறுகின்றான் فَإِنَّ الْعِبَادَ إِذَا நீங்க நடந்த அந்த தலைவர்களுடைய மன்னர்களுடைய உள்ளங்களில் உங்களை பற்றி உண்டான அன்பை இரக்கத்தை நான் போட்டு விடுவேன் ஓநலை ஐபாணி என்னுடைய அதிகாரிகள் நீங்க என்ன ஏற்றுக் கொண்டவங்க என் ஈமான் கொண்டவர்கள் அந்த தலைவர்களுடைய உள்ளங்கள்ல விரோதத்தை குரோதத்தை பள்ளி வாங்கக்கூடிய தன்மையை நான் போட்டு விடுவேன் சூழலாதாம் ஒவ்வொரு வகையில் அவர்கள் உங்களை சந்திப்பாங்க முழு உலகத்துல நாங்கள் பார்க்கலாம் எங்க முஸ்லீம்களுக்கு சோதனை செய்வாங்க அப்படி செஞ்சாலும் பல்களும் அந்த அரசர்களுக்கு பாதாமா நீங்க பத்வா செய்வதில் ஈடுபடாது அந்த அரசர்களை அளிக்கும்படி என்னிடத்தில் கேட்கீங்குக்கும் நீங்க வந்த பாவங்கள முன்னால் கூறி நீங்களை விட்டுவிட்டு நடந்தீர்கள் என்றால் அரசர்கள் தலைவர்களிருந்து நான் உங்களை பாதுகாப்பேன் என்றால் தான் வேளாண பெரியார்களே கணவான்களே சகோள்களே எங்கட செயல் கேட்டு அதனால கிறிஸ்தவர்கள் எங்களை ஆட்சி செய்யறாங்க எங்கட வாழ்க்கை இஸ்லாமிய முறைப்படி இல்லை அதனால மூத்தமானவன அல்லா தலைவனாக ஆக்கி விட்டான் காலநிலை சூட பாருங்க எங்களுக்கு சாதகமா இல்ல மழை பெய்யக்கூடிய காலத்துல மழை இல்ல வெயில் அடிக்கக்கூடிய காலத்துல வெயில் இல்ல எங்களை நாட்டை பார்க்கலாம் நேர கால நிலை மாறிக்கொண்டே வருது பருவம் பெய்யணும் அப்ப பெய்யதில்லை எந்த காலத்துல இது நடக்கணும் போது நடக்குது ான் என் வழிபப்பட்டுந்தால் மில்லையில் இரவேல அவர்களுக்கு நான் மலையை அனுப்பி வைப்பேன் இறமையில மாத்திரம் அவர்களுக்கு மழை அனுப்பி வைப்பேன் நல்ல சூரிய வெளிச்சத்தை நான் அனுப்பி வைப்பேன் இரவேல மழை பெய்யக்கூடிய வேலையிலும் அந்த இடி முழக்கத்தை கூட நான் கேட்க செய்ய மாட்டேன் அந்த அளவுக்கு அதன் மூலமா அவர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே ஆனா முஸ்லிம்கள் அவர்களை மாத்தல்ல அதனால தன் உலகத்துடைய நிலைமைகள் முஸ்லிம்களுக்கு பாதகமாக இருக்கு ஆரம்பியூடிய காலத்துல மாத்திரமல்ல கையாமனால் நெருங்கக்கூடிய வேலையிலும் உண்மையான முஸ்லீம்களாக இருந்து அல்ல அவர்களுக்கு உதவி செய்வான் கையாமனால் நெருங்கக்கூடிய இப்பொழுது மறுமொழியில தஜ்ஜால் வந்து இருப்பான் அந்த தஜ்ஜாலோடு யகுதிகள் யூதர்கள் இருப்பாங்க அந்த அதே மாதிரி அந்த முஸ்லீம்கள் உண்மையான முஸ்லீம்களுக்கு அல்ல எந்த அளவுக்கு உதவி செய்வார் என்று சொன்னா யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்திய பயன் ஒரு சண்டை ஒன்று நடக்கும் அந்த சண்டை கூடிய வேலையில ஒரு முஸ்லிம் அந்த சண்டை நடக்கக்கூடிய வேலையில் ஒரு யூதன் வந்து ஒரு மரத்திற்கு பின்னால ஒழிந்த அந்த மரம் முஸ்லிம அந்த மரம் பேசும் விரோதி எனக்கு பின்னால மறைந்திருக்கிறான் பேசும் கற்பாறைகளும் பேசும் இல்லங்கு இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தை அந்த மற்ற எல்ல வளர்க்கிறாங்க அதே மாதிரி வளர்க்கிறாங்க நாங்க ஜவுடானக்கு ஜமாத்துல போயிருந்த வேலையில அங்கே யூனிவர்சிட்டி இருக்குது அந்த யூனிவர்சிட்டி புள்ளி மரத்தை வளர்க்கிறாங்க அவங்கள்ட கேட்கப்படுத்த வளர்க்கிறீங்க வெகு விளைவினங்களுக்கும் உங்களுக்கு மத்திய ஒரு அந்த சந்தை வந்து இந்த மரத்தை காட்சி கொடுக்காது நதியுடைய அந்த அளவுக்கு யூதர்களுக்கு நம்பிக்கை நதிவு சொன்னாங்க அனைத்து மரங்களும் முஸ்லீம்களுக்கு தாவகமா பார்த்து சொல்லும் கற்பாறைகள் பார்த்து சொல்லும் மலைகள் பார்த்து சொல்லும் இருக்கிறது என்று ஒரு மரத்தை தவிர மேலான வரக்கூடாது என்று சொல்லி அந்த பகுதியை சுத்தி பெரிய ஒரு தாப்பை சுவரால கட்டி மூடி இருப்பாங்க எழுபதாயிரம் முஸ்லிம்கள் அம்புகளை ஈட்டுகளை எரிய மாட்டாங்க பெரிய ஒரு சோறு தரைப்பக்கமாக இருக்கும் அந்த சோருக்கு முன்னால வந்து சொல்லுவாங்க அந்த பெரிய தரைப்பக்கமா உள்ள சுவர் இடிந்து தூ துளகம் ஆகிவிடும் மறுமுனையில கடல் பக்கமாக வருவாங்க அந்த கடல் பகுதியில பெரிய ஒரு தாப்பை ஒன்று கட்டி வைப்பாங்க முஸ்லிம்கள் யாரும் முழுக்கு வரக்கூடாது என்று சொல்லி அதே மாதிரி இவர்கள் வந்து லா இல்லாக சொல்லி சட்டம் போடுவாங்க அந்த கடல் பக்கமாக உள்ள தாப்பை எடுத்து தூள் தூளாக ஆசைப்படும் பெரிய கதவு போட்டிருப்பாங்க அந்த கதவுக்கு சொல்லுவாங்க உடனடியாக அந்த கதவு திறந்து கொள்ளும் அந்த புஸ்தும் தீனியாவை இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்வாங்க வெற்றி கொண்டு அந்த கணிப பொருளை பங்கேற்கொண்டிருப்பாங்க அப்படித்தான் ஒரு சத்தம் ஒன்று கடந்த காலத்துல அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு எப்படி எப்படி உதவி செய்தானோ அதே மாதிரி நிகழ்வு காலத்துல நூறு இதுவரைக்கும் நபி சொன்னது எதுவுமே பொய்யாகல்ல நபியவர்கள் சொன்னது நடந்ததெல்லாம் நடந்திருக்குது இதற்கு பின்னாலும் எதேது நடத்தமும்னு சொன்னார்களோ நிச்சயமாக அவைகள் நடந்தே தான் சீரும் உண்மையான முஸ்லிம்களுக்கு உதவி செய்வான் வேதான பெரியார்களே கணவான் கணேஷ் ஆகுவர்களே அதனால் நாங்களை மாற்றணும் நான் என்ன மாற்றும் ஒவ்வொருவரும் அவர் தண்ணி கொள்ளனும் அவருடைய மனைவிய மாற்றும் அவருடைய வயது வந்த மகள மகன மாற்றோனும் நான்கு இஸ்லாமிய முறைப்படி நூற்றுக்கு மாற்றி கொண்டோம் உலகத்துடைய நிலைமை மாற்றிருவான் வேளாண் பெரியார்களே அன்பிற்குரிய கனவான் கணேசர்களே அதனால் இஸ்லாம்ன்றது வெறும் ஒரு வணக்கம் மாத்திரம் அல்ல பள்ளிவாசல் உதர சிக்கல் செய்யற தௌபா செய்யற சுண்ண தொழுவாம் இஸ்லாம் ஒரு பரந்த விரிந்த மார்க்கம் உண்டு இஸ்லாத்தை நாங்க அனைத்திலும் அனைத்து விடுதங்கள்ல பின்பற்றணும் இப்படி அமல் அஹிபாசத்துல கொரான பின்பற்றுவோமோ அதே மாதிரி எங்கட தொழில்ல அதே மாதிரி எங்கட வியாபாரத்துல அதே மாதிரி நாங்க வேற செய்ற வேலையில எந்த அளவுக்கு எங்கட குடும்பத்துல குழந்தை வளர அனைத்து நிலைமைகள்ல முழுமையான இஸ்லாத்தை நாங்க பின்பற்றினோம் ஆரம்ப காலத்துல சகாபாக்கள் எப்படி எப்படி எல்லாம் உதவி செய்தான் எப்படி எப்படி எல்லாம் பாதுகாத்தான் அவங்களை உதவி செய்வான் பின்பற்ற வாழ்க்கை தான் இருக்கின்ற எங்களுக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கை நபியுடைய முபாரகான வாழ்க்கை அந்த நபியுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கை அது என்ன கன் மாதிரி இவ்வளவு பெரிய சித்னா கலாச்சாரங்களுக்கு மத்தியில நாங்கள் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னா அல்லாஹூ சுனகுரமான சூழலில் இருந்த அல்லாஹளை பாதுகாத்து அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுல அல்லாஹூஸ் பானஹுவா தலை எங்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹூசுங்களை கண்டனப்படுத்துவான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இந்த அடிப்படையில இந்த ரமதானுடைய மாதத்துல நோன்ப நோட்டோம் வணங்கினோம் மா வெற்றி பெறு வெற்றி உலகத்தில் பணம் கிடைப்பது காசு கிடைப்பது ஒரு நாட்டில் நிரந்தரமாக வாழ்வது அதற்கு உண்மையான வெற்றி ஒரு வெற்றி கூறுகின்றும் நுழைவிக்கப்படுவாரோ அவர்தான் வெற்றி பெற்று அல்லாஹூ குறிப்படுகின்றான் எம் என்ன நாங்க நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணும் எங்க சேரோனும் இஸ்லாமிய முறைப்படி வாழணும் அடுத்தவர்களை வாழ வைக்கணும் அடுத்தவர்களை ஞாபகப்படுத்தணும் அடுத்தவர்களை உற்சாகப்படுத்தோனும் இந்த அடிப்படையில நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்தோம் மண்ட கடந்த காலங்கள்ல அல்லா முஸ்லிம்களுக்கும் இறுதி சேத அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வையை அமைத்துக் கொள்ள எல்லாம் தோற்றி செய்வான முழு இலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களை உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு தோற்றி செய்வாயாக வெறும் மாத்திரமல்லா நம்முடைய நடவடிக்கைகளை நீ விரும்பக்கூடிய பிரகாரம் அமைத்துக் கொள்ள தோற்றை செய்வாயாக முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களையும் இஸ்லாமியர்களையும் பாதுகாப்பாயாக அவர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயார் நம்முடைய சிறிய குழந்தைகளை பாதுகாப்பாயார் நம்முடைய பெண்களை பாதுகாப்பாயாக இஸ்லாமியர்களுடைய சொத்து செல்வ எ ஒப்படைத்து விடாதையால்ல எங்களுக்கு மேலாலும் கீழாலும் வலதாலும் இடதாலும் முன்னாலும் பின்னாலும் எங்களை பாதுகாப்பாயா உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான ஜீனுடைய முறைப்படி வாழ்ந்து நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين رحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين